குருப்பியூ நமகா அறிவோம் சனாதன தர்மம் நமக்காக வகுத்து கொடுத்திருக்கின்ற வால்வியல் நெறிமுறைகளான தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் போன்றவைகளை மனிதனின் லட்சியங்களாக காணுகின்றோம் இதில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு காமம் என்பதாகும் காமம் என்றால் மகிழ்ச்சி இன்பம் என்று பொருள் தமிழிலே அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு நெறிமுறைகளில் இன்பத்தை பற்றி இன்று நாம் காண இருக்கின்றோம் பொதுவாக படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களும் இன்பத்தை தான் விரும்புகின்றன எந்த ஒரு உயிரினமும் துன்பத்தை சிறிதும் விரும்பாது அந்த நிலையிலே மனிதனும் விதிவிலக்கல்ல அவனும் இன்பத்தைத்தான் விரும்புகின்றான் இன்பத்தை நோக்கித்தான் ஓடுகின்றான் இதில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு லட்சியங்கள் இருந்தாலும் அவர்கள் அனைவருக்குமே பொதுவான ஒரு இலக்கு என்ன என்று பார்த்தோமானால் அது மகிழ்ச்சி என்ற ஒரு மகத்தான விஷயமாக மட்டுமே இருக்கின்றது ஆனால் இந்த மகிழ்ச்சி என்பது எதில் இருக்கின்றது எங்கு இருக்கின்றது அதை எப்படி அனுபவிப்பது போன்ற பல்வேறு நடைமுறை சந்தேகங்களும் பிரச்சினைகளும் மனிதனிடம் மட்டுமே காணப்படுகின்றன அதற்கு காரணம் மற்ற எந்த ஜீவராசகரிடமும் இல்லாத மிகச்சிறப்பான ஆறாவது அறிவாக கிடைத்திருக்கின்ற மனம் என்ற ஒன்று இருப்பதினாலே மனிதன் மட்டுமே அந்த மகத்தான பொருளை அறிந்திடவும் முடியும் அதே சமயம் அதை அறியாமல் தவிர்த்திடவும் முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இதிலே மற்ற பிறவிகளை விட மனித பிறவி மிக உயர்ந்ததாக கருதப்படுவதற்கு காரணம் என்னவென்றால் அவன் ஒருவன் மட்டுமே நல்லது கெட்டதை பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவாளனாக இருக்கின்றான் அத்தகையவன் மட்டுமே மகிழ்ச்சி என்பதையும் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய தகுதியை உடையவனாகவும் இருக்கின்றான் மற்ற ஜீவர்களுக்கு மகிழ்ச்சி அவ்வப்பொழுது வந்து போகும் ஆனால் மனிதன் ஒருவன் மட்டுமே தொடர்ந்து மகிழ்ச்சியில் நீடித்து வாழ முடியும் அத்தகைய ஒரு சாஸ்திரம் நமக்கு தர்மங்களாக பகுத்து கொடுத்து அதில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அறம் என்றால் என்ன பொருள் என்றால் என்ன இன்பம் என்பது என்ன என்பதையெல்லாம் எடுத்துக் கூறி இறுதியில் மனிதனின் மிக உயர்ந்த லட்சியமான பிறவா பெருநிலையை பற்றி போதித்திருக்கின்றது அதில் மகிழ்ச்சியை பற்றி மனிதன் மிகுந்த அக்கறை கொள்கின்றான் அது எதில் கிடைக்கும் என்று தேடுகின்றான் அவனிடம் உள்ள பணத்தில் உண்டாகுமா பொருள்களிடத்தில் உண்டாகுமா உறவுகளிடத்தில் உண்டாகுமா அல்லது இந்த உலகத்தின் இடத்தில் உண்டாகுமா என்று தேடிக்கொண்டிருக்கின்றான் இன்றைய மனிதன் இதில் சாஸ்திரம் கூற வருகின்ற உண்மை என்னவென்றால் மனிதனின் மகத்தான இந்த வாழ்வியல் நெறிமுறை அவன் அவனை பற்றி அறிந்து கொள்வதனால் மட்டுமே முழுமையடைகின்றது என்பதை நமக்கு உணர்த்த வருகின்றது இதிலே மனிதன் மகிழ்ச்சி பணத்தில் மட்டுமே இருக்கின்றது என்று கருதுகின்றான் அவ்வாறு மகிழ்ச்சியை பணத்தில் அடைய விரும்புகின்றவன் மிக கடினமாக உழைத்தால் நான் பணத்தை பெற்றிட முடியும் அவ்வாறு பெற்றுக்கொண்ட பணத்திலே நான் தேவையான பொருட்களை வாங்கிட முடியும் நான் நினைப்பதை சாதித்திட முடியும் என்று கருதிக்கொண்டு பணத்தை மட்டுமே பிரதானமாக கருதி ஓடிக்கொண்டிருக்கின்றான் அதில் உழைக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் உழைக்காமல் ஊரை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள் இவர்கள் இருவருக்குமே இலக்கு மகிழ்ச்சி ஆனால் அந்த மகிழ்ச்சி பணத்தில் இருப்பதாகக் கருதிக்கொண்டு இவர்கள் பணத்திற்கு மிக முக்கிய இடம் கொடுத்து அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் அதில் கடின உழைப்பின் மூலமாக நாம் பணத்தை அடைந்திட முடியும் என்ற ஒரு மக்கள் கூட்டமும் நான் நன்கு படித்து நல்ல உத்தியோகத்திற்கு வந்துவிட்டால் அதிலே நான் கை நிறைய சம்பாதிக்க முடியும் என்ற ஒரு மக்கள் கூட்டமும் இந்த பணத்தை சம்பாதித்து அடைவதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றன ஆனால் அந்த பணத்தை சம்பாதிக்கின்ற வழிமுறை கடுமையான உழைப்பு என்று கருதிக்கொண்டிருக்கின்ற மக்களின் மனோபாவம் மிகவும் பரிதாபத்திற்குரியது ஏன் எனில் அவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்தால் பணம் வந்து விடுகின்றது அந்த பணத்திலே நாம் வேண்டியதை வாங்கி இன்பத்துடன் வாழலாம் என்று கருதிக்கொண்டு இரவும் பகலும் வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் பணத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் இதிலே நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்று பார்த்தீர்களே ஆனால் பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு எளிய வழிமுறையை இதே சாஸ்திரம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது அது என்ன எனில் ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பதை விட இஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பொழுதுதான் அவன் முழுமையான இன்பத்தை அனுபவிக்கின்றான் என்ற ஒரு மிக பெரும் நமக்கு சுட்டி அது எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிப்பதற்கு விட இஷ்டப்பட்டு சம்பாதித்தால் பணம் வருகின்றது என்பதை நாம் கொஞ்சம் விரிவாக காணலாம் அதாவது மனிதன் பணத்தை குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருப்பதினாலே அவன் தன்னுடைய இயல்புக்கு முரணாக தன்னுடைய சுபாவத்திற்கு முரணாக பணத்தை மட்டுமே நோக்கி ஓடுகின்ற ஒரு காரணத்தினாலே எந்த படிப்பை படித்தால் அதிக பணம் சம்பாதிக்க முடியும் என்று ஒரு திட்டமிடுகின்றான் அதற்கேற்ற ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கின்றான் இன்னும் சிலர் எந்த தொழிலை செய்தால் அதிக பணம் சம்பாதிக்க முடியும் என்று திட்டமிடுகின்றார்கள் தொழிலை செய்து சம்பாதிக்க முயல்கின்றார்கள் இன்னும் ஒரு சிலரோ எந்தெந்த வேலையை செய்தால் பணம் கிடைக்குமோ அத்தனை வேலைகளையும் நான் செய்ய தயாராக இருக்கின்றேன் நான் கடுமையாக உழைக்கின்றேன் என்று ஒரு லட்சியமாக அதை நினைத்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இத்தகைய மனிதர்களின் மத்தியிலே ஒரு சிலர் இருக்கின்றார்கள் அவர்கள் பணத்தை நோக்கி ஓடுவதில்லை ஆனால் அவர்களுக்கு தாங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் தங்களுடைய இயல்புக்கு விரோதமாக இருப்பதை ஏற்றுக்கொள்வதில்லை அவர்கள் எந்த காரியத்தை செய்ய விரும்புகின்றார்களோ அந்த காரியத்தில் தனக்கு சந்தோஷம் இருப்பதை அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய உண்மையான நோக்கம் சந்தோஷம்தான் ஆனால் அது தான் செய்யும் செயலில் இருக்கின்றதா என்பதை மிகுந்த கவனத்துடன் கையாண்டு வருகின்றார்கள் இப்பொழுது நாம் கவனித்தோமானால் பணத்தை பிரதானமாக கருதி கொண்டிருக்கின்றவனுடைய நிலை என்ன என்றால் அவன் நன்கு படித்து ஒரு உத்தியோகத்திற்கு வந்து விடுகின்றான் அந்த உத்தியோகத்திலே அவனுக்கு ஒரு உயர் பதவி கிடைத்து அவனுக்கு நல்ல ஒரு சம்பளமும் கொடுக்கப்படுகின்றது ஆனால் செய்கின்ற வேலையிலே அவனுக்கு ஒரு திருப்தி இருக்காது சந்தோஷம் இருக்காது காரணம் என்னவெனில் அவன் பணத்தை நோக்கமாக கொண்டு அந்த உத்தியோகத்திற்கு வந்திருப்பதினாலே அதன் மீது ஒரு நேசம் அன்பு ஒரு அபிமானம் அவனிடத்தில் உண்டாவதில்லை ஏதோ கடமைக்கு வேலை செய்கின்றோம் என்று அலுவலகம் வந்து செல்வான் மாத சம்பளம் கிடைத்தவுடன் மகிழ்ச்சியை அடைவான் இது ஒரு சாரரின் நிலை மற்றொரு சாரரோ கடினமாக நான் உழைக்கின்றேன் என்று கிடைத்த வேலைகளை எல்லாம் நேரம் காலம் இல்லாமல் செய்து கொண்டு பணத்தின் பின்னாலே அழைந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களும் அந்த தொழிலை நேசிப்பதில்லை பணம் மட்டும் குறிக்கோளாக கொண்டு செய்ய வேண்டிய வேலைகளை கடமையாக செய்து ஆனால் பணத்தை பிரதானமாக கொள்ளாமல் தான் செய்கின்ற காரியத்தை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியிலே நிறைய மனிதர்களை நாம் இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் உதாரணத்திற்கு சில விளையாட்டு வீரர்கள் பாடகர்கள் படம் எடுப்பவர்கள் பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் என ஏகப்பட்ட பேர்களை நாம் இந்த வெற்றியாளர்கள் வரிசையில் நாம் காண இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சிறிது ஆழ்ந்து கவனித்தோமானால் ஒரு விளையாட்டு வீரனை எடுத்துக்கொள்ளுங்களேன் அவருக்கு விளையாடுவதில் மட்டும்தான் சந்தோஷம் அவர் எப்பொழுதுமே விளையாடி கொண்டிருப்பதைத்தான் விரும்புவார் ஆகவே அவர் எப்பொழுது பார்த்தாலும் மைதானத்தில் விளையாடி கொண்டிருப்பார் மிகவும் சந்தோஷமாக விளையாடுவார் அதை தவிர்த்து வேறு ஏதேனும் வேலை அவருக்கு கொடுக்கப்பட்டால் அதில் அவருக்கு மகிழ்ச்சி உண்டாகாது அதுபோன்றே ஒரு பாடகரை எடுத்துக்கொண்டால் அவரும் பாடுவதிலே மிகுந்த மகிழ்ச்சியுடன் பாடல்களை விரும்பி பாடுவார் சந்தோஷத்துடன் பாடுவார் ஆனால் அந்த பாடும் தொழிலுக்கு பதிலாக வேறு மாற்றுத் தொழிலை செய்யச்சொல்லி அவரை கட்டாயப்படுத்தும் பொழுது அவரால் அதில் சாதிக்க முடியாமல் வேண்டாம் வெறுப்பாக செய்வார் இதுபோன்றே இசையமைப்பாளர்கள் நடிகர்கள் என்று நபர்கள் அவரவர்களுக்கு விருப்பமான துறையிலே மிகுந்த நேசத்துடன் ஈடுபாட்டுடன் தன்னுடைய இயல்பு மாறாமல் அதை விருப்பத்துடன் செய்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய திறமைகளை முழுவதுமாக அதில் வெளிப்படுத்துகின்றார்கள் அந்த வகையிலே ஒரு விளையாட்டு வீரன் சாதாரணமாக வீட்டின் முன்னால் விளையாடி கொண்டிருந்த மைதானத்திலிருந்து ஒரு மாநில அளவிலே போட்டியில் கலந்து கொண்டு வெற்றியை பெற்று அதன் பிறகு ஒரு உலக அளவிலே போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி அடையும் அவன் வேண்டாம் என்று கூறினால் கூட பணம் வந்து அவனிடம் கொட்டுகின்றது அதுபோன்றே ஒரு பாடகன் பாடல்களை மிகுந்த ஈடுபாட்டுடன் பாடும்பொழுது அந்த பாடல்கள் சில சமுதாயத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த பாடகனுடைய வாழ்க்கை பணம் வந்து கொட்டுகின்றது இதுபோன்று நடிகர்கள் எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் என்று நாம் பலரை பார்க்கின்றோம் ஏன் இவர்கள் மட்டும் பணத்தை விரும்பாவிட்டாலும் மிகப்பெரிய பணக்கார நிலைக்கு உயர்கின்றார்கள் என்று கவனித்தோமானால் இவர்கள் தான் செய்கின்ற காரியத்தை தன்னுடைய இயல்புக்கு விரோதமில்லாமல் தன்னுடைய சுபாவமாக இருக்கின்ற சந்தோஷத்துடன் செய்கின்றார்கள் அதுதான் மிக முக்கியமாக நாம் அறிய வேண்டிய உண்மை அவர்களுக்கு பணம் நோக்கமல்ல ஆனால் சந்தோஷம் மட்டும்தான் நோக்கம் ஆகவே அந்த சந்தோஷத்தை அவர்கள் ஒவ்வொரு வினாடியும் அனுபவிக்கின்றார்கள் அந்த அனுபவத்தினால் அவர்களுக்கு பலனாக பணம் கொட்டுகின்றது அவர்களுடைய வாழ்க்கை தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றன ஆகவே உண்மையில் சந்தோஷம் என்பது வெளியிலே பணத்திலோ ஒரு பொருளிலோ உறவுகளிலோ உலகத்திலோ இல்லை அது நம்மிடம் மட்டுமே இருக்கின்றது என்ற மிகப்பெரிய உண்மையை அறிந்து கொண்ட மனிதன் மட்டுமே மகத்தான மனிதனாக உயர்கின்றான் அவனுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றன அவன் எப்பொழுதும் சந்தோஷமாக வாழுகின்றான் இதில் நாம் முக்கியமாக தெரிஞ்சு வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதனுடைய சுபாவம் இயல்பு எல்லாமே ஆத்மாவின் இயல்பு நம் உள்ளே அந்தர்யாமியாக இருக்கின்ற அகண்ட பொருளான ஆன்மா அனைத்து உயிர்களுக்குள்ளும் அந்தர்யாமியாகவே பிரகாசிக்கின்றது அப்படிப்பட்ட அதனுடைய இயல்பு என்ன என்றால் அமைதி ஆனந்தம் அறிவு நல்ல ஒரு உயர்ந்த நிலையிலே உயர்வான தண்மையுடன் ஈடில் ஈடு இடையில்லாத ஒரு இயல்பை கொண்ட ஒரு மெய்ப்பொருள் நம் மெய்யிலே இருக்கின்றது என்றால் அது அந்த ஆன்மாவின் வெளிப்பாடு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்மிடம் வெளிப்படுகின்ற திறமைகள் அறிவு அனைத்துமே ஆன்மாவின் வெளிப்பாடு என்று யார் ஒருவர் அறிந்து கொள்கின்றாரோ அவர் மட்டுமே ஆன்மாவுடன் இணைந்து இன்பத்துடன் வாழ்கின்றார் ஆகவே நம்மிடமிருந்து வெளிப்படுகின்ற திறமை சந்தோஷம் அறிவு எல்லாமே அந்த ஆன்மாவிடமிருந்து வெளிப்படுகின்றது என்பதை நாம் அறிந்து கொண்டு காரியமாற்றும் பொழுது அந்த காரியமும் முழுமையான வெற்றியை நமக்கு நீட்டி கொடுக்கின்றது செய்கின்ற செயல்களிலே சந்தோஷங்கள் நிறைகின்றது இதுதான் இன்பத்தின் மிகப்பெரிய சூட்சம் ஆகும் சரி ஆன்மாவில் இன்பம் இருக்கின்றது என்பதை நான் அறிந்து கொள்கின்றேன் ஆனால் அதை எனக்கு அனுபவத்தில் கொண்டு வர தெரியவில்லை என்று சிலர்கள் கூறுவதை நாம் கேட்டிருக்கின்றோம் அதற்கு காரணம் என்ன என்பதை ஒரு சிறிய கதையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் ஒரு ஊரிலே அழகான மிகப்பெரிய பணக்கார பெண்மணி வாழ்ந்து வருகின்றார் அழகு என்று ஏன் அந்த பெண்மணிக்கு குறிப்பிட்டு என்றால் அந்த பெண்மணியின் அனைத்து தேவைகளும் குறையில்லாமல் கிடைத்திருக்கின்றன ஒரு சிலருக்கு அழகு இல்லை என்ற குறை இருக்கும் அந்த குறை கூட அந்த பெண்மணிக்கு இல்லை அந்த அளவுக்கு அனைத்து தகுதிகளும் அந்த பெண்மணிக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன நல்ல கணவர் நல்ல குழந்தைகள் வசதி வாய்ப்புகளுக்கு குறைவே கிடையாது மிகப்பெரிய பணக்கார பெண்மணி பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கு தலைவர் அவர்தான் அத்தனை தொழில் நிறுவனங்களுக்கும் முதலாளி ஆக அவருடைய வாழ்க்கையில் தேவையான அனைத்துமே பணம் பதவி எல்லாம் கிடைத்திருக்கின்றது பொருளாதார உயர்வு இருக்கின்றது வாழ்வதற்கு எந்த குறையும் இல்லை அனைத்தும் நிறைந்த ஒரு முழுமையான வாழ்க்கையை அந்த பெண்மணி பெற்றிருந்தும் அவருக்கு மகிழ்ச்சி என்பது உண்டாகவில்லை என்று கூறுகின்றார் அவர் மகிழ்ச்சியை தேடி பல்வேறு பொழுதுபோக்கு அரங்கங்களுக்கும் பல்வேறு இடங்களுக்கும் கோவில்களுக்கும் என பல இடங்களுக்கு அழைந்து பார்க்கின்றார் எதிலுமே அவர்களுக்கு மகிழ்ச்சி என்பது உண்டாகவில்லை அவரிடம் இருக்கின்ற பொருள்களிலும் மகிழ்ச்சி உண்டாகவில்லை பணத்தினாலும் மகிழ்ச்சி உண்டாகவில்லை கொடுக்கப்பட்ட எதனாலும் மகிழ்ச்சி உண்டாகவில்லை ஆனால் மகிழ்ச்சி என்பது எங்கோ இருக்கின்றது என்று அவர் தேடிக்கொண்டிருக்கின்றார் இவ்வாறு தேடியவருக்கு மகிழ்ச்சி கிடைக்காத காரணத்தினாலே ஒரு நாள் மன முறிவு ஏற்பட்டு இனி நாம் வாழ்வதில் பயனில்லை நாம் இறந்து விடுவோம் என்று கருதி தற்கொலை எண்ணத்திலே அவர் தற்கொலை செய்து கொள்ள முயற்சிக்கின்றார் அவ்வாறு அவர் தற்கொலை செய்ய முயற்சிக்கும் அந்த நிலையில் ஒரு சாது அவரை சந்தித்து தடுத்து விடுகின்றார் தடுத்து அந்த சாது அந்த பெண்மணியிடம் உனக்கு என்னமா பிரச்சனை என்று கேட்கின்றார் அதற்கு அந்த பெண்மணி கூறுகின்றார் ஐயா என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் கிடைத்திருக்கின்றது ஒன்று மட்டும் கிடைக்கவில்லை அதுதான் மகிழ்ச்சி என்று மிகுந்த வருத்தத்தோடு அந்த சாதுவிடம் தெரிவிக்கின்றார் அந்த பெண்மணியின் மனநிலையை அறிந்து கொண்ட அந்த மகான் அம்மா இதற்கு நான் விளக்கம் கொடுப்பதை விட வழிகாட்டுவதை விட உனக்கு மற்றொரு பெண்மணியின் மூலமாக அதை காட்டி கொடுக்கின்றேன் என்று கூறி அந்த வீதியில் வசித்து கொண்டிருந்த ஒரு தெருக்கூட்டும் பெண்மணியை அழைத்து வந்து இந்த பணக்கார பெண்மணியிடம் அறிமுகப்படுத்தி வைக்கின்றார் அந்த தெருக்கூட்டும் பெண்மணி இந்த பணக்கார பெண்மணியை வணங்கி அம்மா தாங்கள் எதற்காக என்னை சந்திக்க விரும்புகின்றீர்கள் என்று கேட்டார் அந்த பணக்கார பெண்மணியும் கூறினார் தாங்கள் மிகவும் சந்தோஷத்துடன் வாழ்வதாகவும் அது எப்படி தங்களுக்கு கிடைத்தது என்பதை பற்றியும் தாங்கள் கூறுவீர்கள் என்று ஐயா கூறினார் அதனால் தான் தங்களை சந்திக்க விரும்புவதாக அவரிடம் கூறினேன் அவரை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றார் தாங்கள் எனக்கு எப்படி சந்தோஷமாக வாழ்வது என்பதை சற்று கூறுங்கள் என்று பணக்கார பெண்மணி அந்த தெருக்கூட்டும் பெண்மணியிடம் கேட்கின்றார் தெருக்கூட்டும் பெண்மணியும் அம்மா நான் என் கணவரை இழந்துவிட்டு மிகுந்த துயரத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் அவர் இறந்து மூன்றே மாதங்களில் என்னுடைய மகனும் விபத்தில் இறந்துவிட்டார் எனக்கு ஆதரவாக இருந்த இருவரும் இறந்துவிட்ட நிலையிலே நான் மற்ற உறவுகளற்ற நிலையில் அனாதையாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிவிட்டதம்மா அப்பொழுது நான் இந்த தெருக்கூட்டும் தொழிலை செய்து கொண்டிருந்தாலும் எனக்கு எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் ஏன் இந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் யாருக்காக வாழ வேண்டும் என்று முடிவு நான் இறந்து விடலாம் என்று தீர்மானித்தேன் ஒருநாள் வேலை முடிந்து நான் வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தேன் அப்பொழுது இன்று எப்படியும் நாம் இறந்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து வீட்டிற்கு பூச்சி மருந்தை வாங்கிக் கொண்டு சென்று கொண்டிருந்தேன் அந்த சூழ்நிலையிலே என்னை பின்தொடர்ந்து ஒரு பூனை வந்ததுமா நானும் சற்று நேரத்தில் சாகப்போகின்றோமே இந்த பூனை தன் கூட வருகின்றதே சரி இது வரட்டும் என்று அழைத்து கொண்டு சென்றேன் வீட்டிற்கு சென்றவுடன் அந்த பூனை பசியோடு இருப்பதை நான் அறிந்தேன் எனவே அந்த பூனைக்கு சிறிது குடிப்பதற்கு பாலை ஊற்றி கொடுத்தேன் அது மிகவும் சந்தோஷமாக அந்த பாலை நக்கிக் கொடித்துவிட்டு அதன் மகிழ்ச்சியை என்னுடைய காலை வருடி வெளிப்படுத்தியதம்மா அப்பொழுது தான் நான் கவனித்தேன் கடந்த சில காலங்களாக மகிழ்ச்சியின்றி மன வருத்தத்துடன் உறக்கமின்றி உணவின்றி தவித்து கொண்டிருந்த என்னுடைய மனதிலே மிகப்பெரிய சந்தோஷம் உண்டானதை கவனித்தேன் இந்த சந்தோஷம் எங்கிருந்து எனக்கு உண்டாகின்றது என்பதை நான் அறிய அப்பொழுது ஒரு மிகப்பெரிய உண்மையை நான் உணர்ந்து அது என்னவென்றாலும்மா ஒரு சாதாரண பூனைக்கு சிறிது பால் கொடுத்தேன் அந்த பாலை குடித்து அது தன்னுடைய மகிழ்ச்சியை என்னிடம் வெளிப்படுத்திய பொழுது எனக்கு அதனிடமிருந்து மகிழ்ச்சி உண்டானதை அறிய முடிந்தது அதற்கும் எனக்கும் எந்த ஒரு நட்பும் சொந்தபந்தமும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கூட நான் செய்த அந்த உதவியினாலே அது தன்னுடைய மகிழ்ச்சியை கண்டு என்னுடைய மனம் மகிழ்ந்ததை நான் அறிந்து கொண்டேன் இதிலிருந்து எனக்கு ஒரு உண்மை புலப்பட்டது மகிழ்ச்சி என்பது என்னுடைய மனதில்தான் இருக்கின்றது அது நான் செய்யக்கூடிய செயலிலும் இருக்கின்றது என்பதை நன்கு அறிந்து கொண்டேன் அந்த வகையிலே நான் அன்று முடிவு செய்தேன் இனிமேல் நான் மற்றவர்களை மகிழ்ச்சி படுத்தி கண்டு நான் மகிழ வேண்டும் என்று தீர்மானித்தேன் அதன் அடிப்படையிலே மறுநாள் நான் என் வீட்டிற்கு அருகில் வசித்த ஒரு வயதானவருக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தவருக்கு வீட்டில் கஞ்சி வைத்து கொண்டு போய் கொடுத்தேன் அவர் அந்த கஞ்சியை கொடித்து என்னை வாழ்த்தி மிகுந்த சந்தோஷப்பட்டார் அவரிடம் உண்டான அந்த சந்தோஷம் என்னுள் வெளிப்பட்டதையும் நான் கண்டு மகிழ்ந்தேன் இவ்வாறு மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி நான் மகிழ்வதை எனக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிசமாக தெரிகின்றது எத்தனை கோடி இன்பம் இறைவன் வைத்திருக்கின்றான் என் உள்ளத்திலே அதை உணராமல் நான் இருந்திருக்கின்றேனே என்று அந்த உண்மையை நான் அறிந்தது முதல் மற்றவர்களுக்கு சேவை செய்து அவர்கள் அடைகின்ற சந்தோஷத்திலே நான் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றேனம்மா இன்று என்னுடைய உறக்கமும் சுவையான உணவும் சந்தோஷமும் மற்ற யாரும் அனுபவிக்கின்றார்களா என்பது எனக்கு தெரியாதம்மா என்று தன்னுடைய வாழ்வில் நடந்த சம்பவத்தை அந்த பணக்கார பெண்மணியிடம் இந்த தெருக்கூட்டம் ஏழைப் பெண்மணி பகிர்ந்து கொண்டார் இதை கேட்ட அந்த பணக்கார பெண்மணிக்கு ஒரு உண்மை புரிந்தது அது என்னவெனில் அனைத்தையும் வாங்கக்கூடிய அபரிமிதமான பணம் என்னிடத்தில் இருக்கின்றது ஆனால் இந்த பணத்தை கொண்டு எதை வாங்க முடியாதோ அது என்னிடத்தில் இல்லை என்று அந்த பெண்மணி உண்மையை உணர்ந்து கொண்டார் அந்த சாதுவின் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து இன்று முதல் நானும் மற்றவர்களுக்கு சேவை செய்து அவர்கள் அடைகின்ற கண்டு நானும் மகிழ்வேன் என்று முடிவு செய்து அந்த பெண்மணி பலருக்கும் பல்வேறு வகைகளில் சேவைகளை செய்து அவர்கள் அடைந்த கண்டு இவரும் மகிழ்ச்சியுடன் வருகின்றார் எதற்காக இந்த கதை கூறப்பட்டது என்றால் ஒரு மனிதன் வெளியே தேடுகின்றான் பணத்திலும் பொருளிலும் புகழிலும் உறவுகளிலும் தேடிக்கொண்டிருக்கின்றான் ஆனால் அந்த தன்னிடத்திலேயே இருக்கின்றது அது தன்னிடத்திலிருந்து வெளிப்பட்டாக வேண்டும் அது எப்படி வெளிப்பட வேண்டும் என்பதை அறிய எப்பொழுது வெளிப்படும் என்று நாம் சற்று கவனித்தோமானால் அது நாம் ஆன்மாவை அறியும் பொழுது மட்டுமே வெளிப்படுகின்றது ஆன்மாவை நாம் எப்படி அறிவது என்று கேட்டீர்களேயானால் அன்பு செலுத்துவதனால் மட்டுமே ஆன்மாவை நாம் அறிந்து கொள்ள முடியும் அதனால்தான் பெரியவர்கள் அன்பே சிவம் என்று அறிவுறுத்தியிருக்கின்றார்கள் ஆனால் நாமோ எந்த உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துவதில்லை பொறாமை கோபம் போன்ற கெட்ட குணங்களை வளர்த்திக்கொண்டு வாழ்வதற்காக முயற்சி செய்கின்றோம் சந்தோஷத்திற்காக முயற்சி செய்கின்றோம் எங்கிருந்து கிடைக்கும் ஆகவே உண்மையான சந்தோஷம் நம்முடைய இயல்பான ஆன்மாவுடையது அது ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் நிறைந்திருக்கின்றது இயற்கையின் நியதிப்படி நாம் எதை கொடுக்கின்றோமோ அது பல மடங்கு நமக்கு திரும்ப கிடைக்கின்றது என்ற உண்மைகளை நாம் என்று உணர்கின்றோமோ அன்றே நாம் உயிர்களை நேசிக்கத் தொடங்குகின்றோம் இருப்பதெல்லாம் இறைவனே என்பதை நன்கு புரிந்து கொள்கின்றோம் அத்தகைய புரிதலின் விளைவாக ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருப்பதை அறிந்து அன்பு செலுத்த ஆரம்பிக்கின்றோம் அந்த அன்பின் வெளிப்பாடு நம்முடைய மனதின் மகிழ்ச்சியாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது அப்பொழுது ஒவ்வொரு வினாடியும் நாம் அந்த ஆனந்தத்தில் திளைக்கின்றோம் இதுவே அந்த பரம்பொருளின் இலட்சணம் அதனால்தான் அதை சச்சிதானந்தம் என்று பெரியவர்கள் அழைக்கின்றார்கள் சத் என்றால் இருப்பு சித் என்றால் அறிவு ஆனந்தம் என்பது ஆக ஒரு அறிவினுடைய இருப்பு மட்டுமே மகிழ்ச்சியை முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த அறிவு நம்முள்ளேயும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது அது நம்முடைய அந்தர்யாமியாக இருக்கின்றது அதுவே நம்முடைய அறிவாக நம்முடைய திறமையாக நம்முடைய இயல்பாக வெளிப்பட்டு என்பதை மனிதன் என்று உணர்கின்றானோ அன்றே அவன் அறவழியில் வாழ ஆரம்பிக்கின்றான் அந்த அறத்தின் வாயிலாக அவன் அந்த அரிய பொருளை பரம்பொருளை அறிந்து கொள்கின்றான் அறிந்த அந்த வினாடியிலேயே தன்னுடைய இயல்பான உணர்வில் மகிழ்ச்சியில் இந்த மூன்றும் எவன் ஒருவன் சரியாக ஒன்றென அறிந்து கொள்கின்றானோ அவனே மிக உயர்ந்த நிலையான பிறவா பெருநிலை என்கின்ற மோட்சத்தை அடைகின்றான் மோட்சம் என்பது பிறந்த பின்பு அடைகின்றது அல்ல அது நாம் வாழும் இந்த உண்மையை உணர்ந்து இன்பத்துடன் வாழ்வது என்பதை சாஸ்திரம் இன்னும் சற்று ஆழமாக அறிவுறுத்துகின்றது அந்த மோட்சத்தை பற்றி நாம் அடுத்த பக பதிவில் விரிவாக அறியலாம் நன்றி ஓம் தத்